அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் கொல் எனும் சொல் தந்தைக்கு மகன் ஆற்றும் உதவி தன்னை பெற்ற தந்தைக்கு மகன் திருப்பி செய்ய வேண்டிய நன்றி கடன் ஆற்று உதவினால் திருப்பி செய்ய வேண்டிய நன்றிக் அல்லது கடமை என்பது என்னவென்றால் இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல் இவனுடைய தந்தை இந்த மகனுடைய மகளுடைய தந்தையானவர் இவனை மகனாக பெறுவதற்கு அப்படிங்கிறத நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இவனுடைய தகப்பனார் இவனை மகனாக பெறுவதற்கு எண்ணோற்றான் கொல் என்ன நோன்பினை நோன்பினைனா தவத்தை தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி கொண்ட காரியத்தை அதைத்தான் இங்கே எண்ணோற்றான் கொல்ங்கிற என்ன காரியத்தை என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியலப்பா அப்படிங்கிற சொல் எனும் சொல் அப்படிப்பட்ட சொல் அதாவது இவங்க அப்பா என்னதான் புண்ணியம் பண்ணானோ தெரியல இப்படி நல்ல பயன் கிடைச்சிருக்கான் அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லை சொல்லுவது தான் புகழ்ந்து சொல்லுவது தான் அதையும் அப்பா மா ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாயின் மாதிரி அதை கேட்ட பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படி வாழணுங்கிறார் பெருமவற்றுள் அறிவதில்லை அவன் அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே அர்த்தத்தில் தான் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல்னர் முன்னால் இப்போ மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் அப்படி பையனும் மகனுக்கும் அந்த இதை சொல்லிவிட்டார் இவங்க அப்பா செய்த தபஸெல்லாம் புண்ணியமெல்லாம் தெரியணும் அந்த மாதிரி இவனுடைய வாழ்க்கை அமையணும் அந்த மக்களுடைய வாழ்க்கை அமையணுங்கிற அந்த குறிப்பு இங்கே இருக்குது மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறி என்னவென்றால் இவனுடைய தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லே ஆகும் பரிமேலழகருடைய உரையிலிருந்து சில கருத்துக்களை பார்க்கிறோம் கல்வி உடையவனாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறாவது தன்னறிவும் ஒழுக்கமும் கண்டார் இவன் தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தான் கொல்லோ என்று சொல்லும் சொல்லை நிகழ்த்துதல் இதனால் புதல்வர் கடன் கூறப்பட்டது அப்படிங்கிறார் மக்களுடைய கடமை என்னன்னா அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கித்தருது ஆக யார் சொல்லணும்னா தன்னறிவும் ஒழுக்கமும் கண்டார் அவங்க சொல்லணும் பெரியவர்கள்ங்கிறத தன்னறிவும் ஒழுக்கமும் கண்டார்ங்கிறார் அத ஆத்மக்யானமும் தர்மானுஷ்டானமும் உடையவர்கள் என்ற கருத்து அதில் அமைந்திருக்கிறது சாதாரணமாக பழக்கத்தில் பார்க்குறோம் ஒருத்தனை பார்த்தா என்னென்னா அவனுடைய அவனுடைய மேதாவிலாசம் அதாவது அறிவாற்றல் செயலாற்றல் எல்லாம் பார்த்தா உங்கள் அப்பா அம்மா உன்னை வைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு யசோதைக்கிட்ட போய் கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து சொல்கிறார்கள் இல்லையா அதை போல புரிஞ்சுக்கணும் இதனுடைய தொடர்ச்சியை மேலும் பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி கொஞ்சம் மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக